அம்பாள் வேறு இல்லை பரமேஸ்வரம் வேறு இல்லைன்னு அங்க அப்பப்ப பாத்துன்னுறோம் பரமேஸ்வரனுக்கு ஏது மூச்சுன்னா வேதம் தான் மூச்சு எஸ் நிஸ்வசம் வேதாக அம்பாளுடைய ஆக்யாகவே அந்த வேதம் இருக்கு ரூப நிகமாக நமக புண்ணியா புண்ணிய பலப்பிரதா நமகா இப்படி எல்லாம் சரஸ்ராமம் சொல்றது நிஜாக்யா ரூப நிகமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ராமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதா அப்படின்னு ஏன் சொல்றதுனாக்க வேதத்தை சொல்லிருக்க கூடிய கட்டுப்பட்டு நீ நடந்தா புண்ணியம் ரெண்டுக்கும் பரத்தாமியூபிகமா ஒன்னோட ஒண்ணு அப்படி சீக்வன்ஸ்ல அர்த்தம் பண்ணிக்க முடியாது நாமாக்கள் அம்பாளுடைய மூச்சு காத்தாகவே அந்த வேதம் இருக்கு அந்த வேதமானது வேதத்துக்குள்ள எத்தனையோ தத்துவமா இருக்கக்கூடிய மூத்துகள் அடங்கி கிடக்கு வேதமான ஒரு முத்த கொண்டு வெளியில தளர்றது என்ன அம்பாள் மூச்சு வயத்துக்குள்ள ஒரு நீர் திவலியானது விழுந்து அது நல்லா டெவலப் ஆகி வெளியில வரும்போது அந்த ஆயிஸ்டர் ஷெல் சொல்ற முத்துச்சிப்பியுடைய அந்த செல்லுத்த பிழந்து அதுல திருச்சி வெளியில வர்றது தெரி தன்னையே உள்ள தனக்கு இருக்கக்கூடிய உள்ள கைதி ஆட்டமா இருக்கு கைதி உள்ள மாற்ற மாதிரி கூறுக்குள்ள மாற்றுக்கூடிய முத்தானது வெளியில தெரிஞ்சு தெரிச்சு வரபொழுது விமோசனம் அடைஞ்சு இது முக்தமா வெளியில வரத்துனால்தான் அதுக்கு முக்தா முத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு இது முக்தி அடைஞ்சி உள்ள இருக்கக்கூடிய மந்தத்திலிருந்து முக்தி அடைஞ்சி வெளியில வளர்த்தனால்தான் தமிழ்ல முத்துன்னு பேரு வேலத்தை சொல்லி இருக்கக்கூடிய தத்துவத்துவத்தன் ஜெயிச்சு அது வெளியில வரக்கூடிய சமயத்தில் என்ன இவருக்கு முக்திதான் மோட்சம் என்ற ஒரு பெரிய நதுவுத்தூர் அம்பாளுடைய முக்தி என்ற ஒரு பெரிய நதுவுத்தையே போய் இருக்க அதாவது மோட்சமடைந்த முக்தர்கள் நிச்சய முக்தர்கள் எல்லாம் ரொம்ப நெருங்கி இருந்து அவளை சேவை சென்றிருப்பார்கள் ஒரு பாவத்தையும் சூச்சகம் மாதிரி அப்பேற்பட்ட ஒன்னுடைய ஒரு பெரிய மூங்கில் ஆட்டமா இருக்கக்கூடிய மூங்கில் தண்டாட்டமா இருக்கக்கூடிய நாசிக்கையானது எங்களுக்கு எல்லாம் உச்சிதமான பலத்தை கொடுக்கட்டும் அசோ நாசா வம்சகா துகினகிரி வம்சபடி நிசுவாச கலிதம் சம்தியாக பகிரபித முக்தா மணிகணகா இப்படி மோட்சத்தை கொடுக்கணும்னு மறைமுகமா பிரார்த்திச்சிருக்க அந்த முத்து மூச்சம் ஒரு ஜடமா இருக்கி அடைஞ்சு கொடுத்தோம் உள்ள இருக்கக்கூடிய முத்து சிப்பியுடைய வயத்திலிருந்து அது முக்தி அடைஞ்சு கொடுத்தோம் சம்சாரத்துடைய மந்தத்திலிருந்து நான் முக்தி அடைய வேண்டாமா ஒன்னுடைய மூக்க தியானம் பண்ணக்கூடியவருக்கு அந்த முக்தியா இன்னும் சில ஸ்லோகங்கள் பாதார பின்னத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சில முக்கியமான ஸ்லோகங்கள் அவருடைய அவைவத்தை பார்த்து வரும் பொழுது வந்த ஆச்சாரிய அடுத்தாப்புல உபமானத அபிஷேகம் அவளுடைய புன்செரிப்பு புன்செரிப்பு கிட்ட நாக்கு நாக்கு கெடுத்தாப்பு நாக்கு தாம்பூரம் அப்படி வரிசையா அப்புறம் தாம்பூரத்துக்கு கண்டத்திலிருந்து கிளம்பக்கூடிய சப்தத்துடைய அழகு மாதுரியம் அப்புறம் இந்த கருத்துல இருக்கக்கூடிய மூணு கோடுகள் மிச்சம் வச்சிருந்தா நாள் இன்னைக்கு அதை சொல்லி அதுக்கு மேல பரஸ்வதி சொல்லி சமர்ப்பணம் சொல்றதுக்கு சரியா இருக்கும் நினைச்சிருக்கேன் பரதேவத்தை நினைச்சிருக்கோ அவன் அனுகிற பிரதான நடக்கும் இன்னும் ரெண்டு நாள் பாக்கி இருக்கு இப்ப உத்தராயண புண்ணியகாலம் ஏற்கனவே துகிணிவம்ஜபட்டி ஃபலத்து பதமஸ்ச்சுரல முணிதர ஜானாம்பிக்கையான பரதேவதி பரமாணு விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணத்தில் பூர்வ சரித்திரத்தில் அம்பாளுடைய திவ்ய ரூபத்தை ஆச்சாரியா கேசத்திலிருந்து பாகம் வர்ணிச்சனம் வரக்கூடிய கிரமத்தில் அவளுடைய மூக்கு ஒரு மூங்கில் அட்டமா அதுக்கு அந்த மூங்கிலுக்கு உள்ள அரிக்கக்கூடிய முத்த போல அம்பாளுடைய மூக்கிலையும் முத்துகள் இருந்து அது சுவாசமானது வெளியில் வரக்கூடிய சமயத்தில் அடது மூக்கு வழியா சந்திர நாடி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அடதுபாகம் வழியா மூச்சு வெளியில் வரக்கூடிய சமயத்து நிறைய உள்ள இருக்கூடிய முத்துல ஒரு முத்து வெளியில வந்து அது மூக்குத்தி அட்டமா பிரகாசிக்கிறது அப்படின்னு அந்த ஒரு முத்து வெளியில வரக்கூடிய முத்த உலகத்துல ஆகாசத்துல தெரியக்கூடிய அத்தனைகளும் மங்கி போக முடியாது தாராகாந்தி திரஸ்காதி நாசாபரண வாசுரா அப்படி இருக்கிற பொழுது அந்த முத்துகள் வெளியில அவ்வளவு முத்து வெளியில வந்தா தாங்குமா உலகத்தால் பார்க்க முடியுமாத அப்ப ஏற்பட்ட திவ்யமான அம்பாளுடைய மூக்குக்கும் மூக்குக்கு அலங்காரமா இருக்கக்கூடிய மூக்குத்தையா இல்ல மூக்கு அம்பாளுடைய மூக்குல போய் சேந்திரிதான் சொல்ல முடியல அப்பேற்பட்ட நாசிகையும் வர்ணிக்கிற அம்பாளுடைய நமக்கு வெளியில கொண்டு செல்லக்கூடியது முக்தியை என்ற ஒரு பெரிய முக்தாபலம் அந்த முக்தி என்ற முக்தா பலத்தை அம்பாலும் தன் சுவாசத்தால தன்னுடைய உயிர் நாடியா முக்திங்கிற முக்தா பலத்தை மறைமுகமாக நமக்கு எடுத்து காட்டுறேன் இப்படி அம்பாளுடைய திவ்யமான போது அந்த மூக்கை தியானம் பண்ற போது அது நமக்கு உச்சிதமான பலத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் உச்சிதமான பலம் என்ன அந்த முக்தா பலம் எப்படி முத்துச்சி பேர்ந்து உள்ளேந்து தெரித்து வெளியில் முக்தமா வெளியில் வந்ததோ அதனால முத்துன்னு பேரடைஞ்சுதோ அந்த மாதிரி சம்சாரமாக இருக்கக்கூடிய பந்தத்திலிருந்து நாங்களும் தெரிச்சு வெளியில வந்து முக்தர்கள் ஆடுறதுக்கு உன்னுடைய முக்தாபரணத்தை நாசிகாபரணமா தரிச்சிருக்கக்கூடிய மூக்கானது அனுகிரமட்டம் இதுதான் தாற்பயம் அடுத்தேசாதியம் ஜனயதுபலம் வித்ருமலதிம்பம் திம்பலனிதம் அம்பாளுடையானதுலெல்லாம் நல்லா சிவந்திருக்கும் சொல்லுவா அம்பாள் இயற்கையாகவே ரொம்ப சிவப்பா இருக்க குங்கும ராக சோனே அப்படியே குங்குமத்தை குமிச்சு அர்ச்சனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரகிருத்தியாரக்தாய பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய புன்சிரிப்ப பேச போற அந்த புனிஷிருப்ப பேச போறீங்க முன்கூட்டி சூச்சகம் பண்ற மாதிரி தவ சுததினா நல்ல பற்களை உடையவள் நடத்தம் நல்ல பல்ல உடைய அந்த அம்பால சவ சுதின்னு கூப்பிடுற தவ சுததி தந்தச்சதருக்குன்னா பல்லுக்கு ஒரு கவர் போட்ட மாதிரி இருக்கு தந்த சதருஜேகே பிரபக்ஷே சாதுஷ்யம் இதுக்கு நான் எப்படி உபமானம் சொல்லுவேன் சாதாரணமா ஓதலை ரெண்டு விதமா சொல்லணும் உண்டு பவழமாட்டமா இருக்குன்னு சொல்லலாம் ஜனகதி பதம் வித்ருமதா பவழக்குடி வித்ருமதாங்கிறது பவழக்குடி பவழக்கொடி ஒரு பழத்தை உற்பத்தி பண்ணிட்டுனா ஒரு கால நான் திருஷ்டாந்தம் சொல்லுவேனும் என்னமோ தெரியாது பவழக்கொடியில பழம் கிடையாது அதனால பவழக்குடி பழங்குடி காலத்தினால திருஷ்டாந்தம் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் இன்னொரு திருஷ்டாந்தம் கோபப்பழத்தை ஸ்ரோகங்கள் ஸ்தோதங்கள்ல பல இடத்துல வரும் பிம்பாதரா சொன்னா பிம்பப்பழம் கோபப்பழம் அத போல அதன்தான் உதடு அந்த பிம்பத்தை போல கோபப்பழத்தை போல சிவந்து இருக்கக்கூடிய உதடுன்னு சொல்றது வழக்கம் பிம்பாதரா பூரித்த வேணுநாதம் கோகோப கோபி ஜனபத்திய சமஸ்தம் கோபம்பதியே கோகுல பூர்ணசந்திரம் இது கிருஷ்ணகர் வருது பில்லுவங்கல சுவாமிகளும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கா கோவப்பழம் கோவப்பழத்தை திருஷ்டாந்த சொல்லி தத் பிம்பது அருணிதம் அந்த பிம்பத்துக்கு அம்பாளுடைய அந்த பிம்ப பழத்தை போய் உமான சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரேடியா வெக்கத்தால கூணி குறிக்கி போயிடுமே நிம்பம் தத் பிம்பி அருணிதம் துலாம் கதம திராசெடுத்துக்கும் பொருத்தமா இருக்கணும் நிறுத்து பாக்கணும் திராசி துளா ராசினா தான் அப்படி தோரணம் பண்றதுனாக்க நிறுத்து பாக்கிறது துலானா திராசு திராசடி ஒரு தட்டுல இந்த பிம்பப்படுத்த போக்க போடலாம்னு சொன்ன பிம்பப்பழமானது வக்கப்படுமே திராசையுடும் அடுத்த அம்பாள் லேஷா திறக்கிற பொழுது அம்பாளுடைய புன்ஷிரிப்பு தெரிகிறது அந்த புன்சிரிப்பை ரொம்ப அழகா அடுத்த ஸ்லோகம் புன்ஷிருப்பை சொல்ற ஸ்மிதஜ்யோத் தவபதன சந்திரம் அமீம் ஆம்லருஷிபிருஷம் காஞ்சிகதிய இந்த உதவ சொல்லக்கூடிய பிரகிருத்தியார்த்தாங்கிற ஸ்லோகத்துக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு பலன் சொல்லிருக்கேன் ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய சமம் அது ஒரு மிடில் ஏஜ் படிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிருக்கா அது எழுந்திருக்கிறதுக்கு என்னங்கிறது சொல்ல சொல்றேன் எழுந்தாங்க பூபாலம் பாடலாம் சாசப்பட்ட சொல்லலாம் எல்லாத்துக்கும் மீறி தூங்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஈஸ்வரம் தான் வந்து காப்பாற்றணும் பிரகிருத்தியாக ஸ்லோகமானது தூக்கம் வராமல் இன்சோன்யானே அவளுக்கு இந்த ஸ்லோகத்தை பிரயோஜனம் இல்லை ரெஸ்ட் அமையும் அடுத்த ஸ்லோகம் தான் அம்பாளுடைய மந்தகாதத்தை வர்ணிக்கக்கூடியதாக அம்பாளுடைய புனிஷனு எப்படி இருக்கா அம்பாளுடைய முகமானது சந்திரனை போல இருக்கு அந்த சந்திரனை போல இருக்கக்கூடிய முகத்துல புன்ஷிப்பானது சந்திரனுடைய ஜோத்ன போல இருக்கான் ஸ்மித ஜோத் தவ வதனச்சந்திரபிபத்தம் அதிதசதாச்சு சகோரம்னு ஒரு பக்ஷி சாதகபக்ஷியானது எப்படி ஆகாசத்திலிருந்து நேரடியாக மழை பெஞ்சாதான் கிரகிக்குமோ கீழ் ஜலத்துல ஜலம் பூமியில் விழுந்துக்கிட்டா கிரகிக்காதோ அந்த மாதிரி இந்த சக்கோரமானது சந்திரனுடைய கிரணங்களையே பானம் பண்ணுறது அதனால்தான் சகோரனையும் சந்திரனையும் சேர்த்து சேர்த்து சொல்றது ஒரு மரபு கவிகளுடைய மரபு ஒன்று உண்டு பிரம்மேந்திராலும் சொல்ற பரமஹம்சர்களாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு எப்போதும் பகவானை சேமிச்சிருக்கணும் அந்த பரமஹம்சர்களுடைய முகத்தை எப்போது சேவிக்கணும்னு பகவான் ஆசைப்படுறான் அதனால்தான் பரமஹம்சர்களுடைய முகமா போல இருந்த அந்த முகத்தையே சேவிடக்கூடிய சக்கோர பட்சி ஆட்டமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் போய் மனசை போய் நீ போய் வகிக்கணும் அப்படின்னு இந்த சாமான் ஒரு ராகம் மகான்கள் ஒரு காவியத்தை ஒரு கிருதியை ஒரு ராகத்தை வாடினா நாம் மாத்தப்படாது ஏன்னா சாமளனாக நீலமே சாமலனா இருக்கக்கூடிய அந்த பிரபுடைய திவ்ய ரூபத்தை போய் மனசை விடுபடும்படியா உத்தரவு பண்ணக்கூடிய கீர்த்தனை ஷாமால் தான் இருக்கணும் அவருக்கு அப்படி ஸ்போர்ட் ஏற்பட்டு இருக்கு நாம போய் அவளுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனை மாத்ததுக்கு நாம யாருனாலே பரமகம் சமுக ஜக்பு ரே பரிபூரி தரணி ரவத பரிபூரித முரளி மனசே பிரம்மணி மனசோரே செஞ்ச பரமஹம்சமுக்க சந்திர சகோரனு பாடின சகோர பட்சி எப்போதும் சந்திரனுடைய அந்த கிரணத்தை பாலம் பண்ணிட்டே இருக்கு ஏன் கிரணத்தை பாலம் பண்ணறதுன்னு ஒரு காரணம் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல பகவத் பாதா அம்பாளுடைய முகம் சந்திர நாட்டமா இருக்கு அந்த சந்திரனுடைய ஜோத்ன போல அவளுடைய புனிஷிரிப்பு இருக்கு அந்த ஜோத்னய வளவழையு இருக்கக்கூடிய ஜோத்னய போல இருக்கக்கூடிய புனிஷிரிப்போதும் பால மணி நேரம் சக்குவரபக்ஷன் ரொம்ப மதுரமா இருக்கு அம்பாளுடைய புனிசிரிப்பு பரம மதுரமா இருக்கு அது ரொம்ப மதுரமா இருக்கக்கூடிய ரொம்ப திடிப்பா இருக்கக்கூடிய பதார்த்தத்தை சாப்பிட என்ன ஆகும் திகட்டி போயிடுறது நல்ல நீ பாயசம் கொடுத்தா எனக்கு பிரசாதம் சக்கர பொங்கல் இன்னைக்கு எல்லாரும் சக்கர பொங்கல் சாப்பிடுவா சாப்பிடுலாம் நெய் பாய்ச்சுங்கிறது அதே கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம் அது நிறைய நெய்யை விட்டு வெள்ளமும் ஜாஸ்தியா போன உடனே தகட்டி போயிடும் இத்தனை ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட முடியாது அந்த எவ்வளவுதான் ஸ்வீட் ப்ரியனா இருந்தாலும் கூட அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ல வச்சுன்னு சாப்பிடுவோம் அது வேற விஷயம் ஒரே செட்டிங்க சொல்ல ஒரே செட்டிங்களை ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது நெகட்டிவ் போயிடும் உடனே தகைய்டி போவது ஆனால் இன்னும் ஒரு கை பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சக்கர மங்கலோ ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு கை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறான் ஒரு புளியஞ்சி ஒரு அந்த புளி எடுத்து ஒரு நக்கு வைக்கணுனாக்க அப்புறம் இன்னொரு ஒரு கருவி சாப்பிட்றேங்கிறான் சக்கரமங்கல சாப்பிட்றேங்களா அந்த மாதிரி அம்பாளுடைய பரம மதுரமாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணு சிறு பாலம் பண்ணி பண்ணி சகோதரங்களுக்கெல்லாம் அந்த பட்சிகளுக்கு நாக்கு செத்து போலமா திணிப்பா சாப்பிட்டு சாப்பிட்டா தேவையான ஆதாரம் மதுரமா இருக்கிறது சாத்விகம் ரொம்ப பேருக்கு ஒத்துக்கிறது அதுவே விஷயம் மதுரமும் ஒத்துக்கிறது சாத்விகமும் ஒத்துக்கிறது இல்லை ரெண்டும் ஒத்துக்கிறது அதுவேற விஷயம் ஆனா மதுரமா இருக்கக்கூடிய ஆகாரம் சாத்விகமான ஆகாரம்னு பகவத்கீதை சுவாமி குணத்துறை விபாகம் சொல்ற போது அப்புறம் ரொம்ப புளிப்பா இருக்கிறது காரமாக இருக்கிறது எல்லாம் இருக்கக்கூடிய ஆகாரம் கட்டுவம்ல லவணா திருஷ்ண இதெல்லாம் ரொம்ப உஷ்ணமாக கொதிக்க கொதிக்க உஷ்ணமா இருக்கக்கூடியது அதெல்லாம் அப்படி நீர் கோழி ஏற்றமாக சாப்பிடுது அதெல்லாம் வாரத்துல நாள் ட் பண்ணி ஏழ சாப்பிடற மாதிரி சொல்லுது அது பூஜை பர்ஷம் அது தாமசம் தாமதமான ஆதாரம் அதனால ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல சமையல் பண்ணி மூணு மணி நேரத்துக்கு மேல அடுத்துனாக்க யாத்தாம் யாமம் தான் மூணு மணி நேரம் எட்டு யாமங்களா இருபத்தி நாலு மணி நேரம் யாத்தையாம மூணு மணி நேரம் ஆயிடுச்சு சமைச்சுனாக்கமோ குணத்தை கொடுத்துருவோம் அதனாலதான் பழையதெல்லாம் சாப்பிட பழையதெல்லாம் குழந்தைகளுக்கு உடம்புக்கு பலம் இருக்குங்கிறது சின்ன குழந்தைக்கு போடுவா இப்ப யாரும் பழைய சாப்பிடற குழந்தைகளே தெரியல எனப்பழையை யாரும் வச்சுக்கிறது இல்லை அட்லீஸ்ட் பழையதுன்னு சொல்லறதில்லை ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கிறேனா பழைய காலத்துல மோரை விட்டு பசிஞ்சு குடுத்தாக்க சாப்பிட்டு போயிருவோம் குழந்தைகள் டிஃபன் ஸ்டாண்டர்டா பழைய தான் இருக்கும் குடும்பங்கள குழந்தைகளுக்கு ஸ்டாண்டர்டாத்தாலே பழைய தான் அது மாதிரிதான் பாடசாலையில் கூட குழந்தைகளுக்கு அது பழையதுன்னு சொன்னாக்க என்னமோ கௌரவ குறைச்சலாக இருக்குது அதையே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு அப்புறம் ரீஹீட் பண்ணி சதவசிணாக்க அது ரொம்ப சொபிசிகேட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கான் அதை வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்தேன் நான் ஒரு விதத்தில் தங்கியிருந்தேன் அவர் அங்கேயிருந்து தடை செய்ய நான் ஒரு பத்து நாள் தங்கியிருக்கேன் வாரத்தில் அவர் ஈ பாசிங் சொல்றதுக்கே ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரம் சாப்பிட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சு எங்கே போகிறேன் வேற ஒரு ஊருக்கு போகிறேன் ட்ரான்ஸிட்டில் வந்தேன் பந்துக்கள் ஏதோ பேசிட்டு போது அந்த வயசான அம்மா ஏதோ கேட்டால் நீ என்ன பண்ணி சாப்பாடு கங்கன்னு கேட்டால் அதெல்லாம் குக்கர் தூக்கு சுருக்கமாக சொல்ல போனால் இல்லை பழையது சாப்பிட்டேன்னு நல்ல சொல்லலாம் ப்ரீ குக்கர் புதுனா என்ன இல்லைன்னா பழைய வேற ஒன்றும் இது இல்லை அது பழையது இப்போ யாரும் பழையதுன்னு சாப்பிடுறது இல்லை பழைய காலத்தில் பழையதெல்லாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் உடம்புக்கு புஷ்டியாக இருக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் கூட மனசை கெடுத்துட்டு அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சினாக்க ரொம்ப நாளைக்கு ஆயிடுச்சினாக்க சமூக குணத்தை அபிவிருத்தி பண்ணிடும் சாத்விகமாக இருக்கக்கூடாது மதுரமா இருக்கக்கூடாது திரிப்பா இருக்கக்கூடாது சத்த குணம் ஆனா ரொம்ப சாப்பிட்டா தகர்த்து ஜாஸ்தி நமக்கு காரசாரமாக யாராவது வெளியிட்ருக்கு அந்த மாதிரி இந்த சகோதர பட்சிகளுக்கு எல்லாம் என்ன ஆயிடுத்து எங்கேயாவது வெளியில போய் ரொம்ப நாள் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடும் ஹாஸ்டலில் இருந்தான் ஒரு பையன் நான் வார்த்தில் ஏதோ சத்தாங்க இருக்கிற அந்த பையன் லீவுக்கு வந்திருக்கான் வந்த உடனே முதல்ல வந்தவொடனே சொல்லிவிட்டான் அம்மா பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு நான் முதல்ல எங்க ஆற்ற உட்காந்து இட்லி ஒரு கை பார்க்க போறேன் இட்லி சாதாரண விஷயம் அவனுக்கு ஆற்று அம்மாவுக்கு யாரு பண்ணி சாப்பிடக்கூடிய இட்லி அது ஹாஸ்டல்ல ஒரு வருஷம் அடிபட்டு வந்தவனுக்குதான் தெரியும் அவன் இப்படி இல்லாமல் போடுறான் அவன் போடத்தை சாப்பிட வேண்டியிருக்கு கட்டியாச்சு எவ்வளோ பசியோ ஏதோ சாப்பிட வேண்டியிருக்கு நாக்கு செத்து போயிடுச்சு வெளியில் போயிட்டு வந்தா நாக்கு செத்து போயிருச்சு நான் சின்ன குழந்தையா இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு ரொம்ப ஒரு பந்துக்கள் ஒத்தர் உண்டும் நான் ஒரு ஒன்னாம் கிளாஸ் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் நேவியில் இருந்தேன் அப்படி வருவார் லீவ் இருக்கும்போது வெக்கேஷன் இருக்கும்போது ஏதாவது ஒரு நாளைக்கு வருவாங்க வந்துட்டு எங்க பாட்டியை கூப்பிட்டு மோரஞ்சா போட்டு வடுமாங்கா போடுங்க வேற ஒண்ணு மாட்டான் ஏன்னா நேவியில வடுமாங்கால போடுவோம் அமிர்தமாட்டமா இருக்கு நாக்கு சித்து பிடித்து ரொம்ப திடிப்பா சாப்பிட்டு இந்த சகோர பட்சிகளுக்கு ஒரேடியா ஜடமா போயிடுதான் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் புளிப்பா இருந்துட்டுதான் தேவைய அப்படின்னு சந்திரனுடைய கிரணங்களை பாலம் பண்ண ஆரம்பிச்சுதான் புளிக்கஞ்சீன்னு நினைச்சிட்டு அசஸ்தே சீதாம் அமிர்தி சந்திரன் டேந்து வரக்கூடிய கிரணங்கள் எப்படி இருக்குன்னா அமிர்தமான கிரணம் புலி அமிர்தீம் பிபந்து கிரணத்தை அமிர்தனைமா இருக்கக்கூடிய கிரணத்தை புளி கஞ்சி ஆட்டமா நினைச்சிருஞ்சி கதியாஹா காஞ்சி கதியா கணக்கு பண்ணிக்கணும் காத்துக்கொண்டிருந்த இந்த சகோர பக்ஷிகள் புலிகஞ்சி ஆட்டமா நினைச்சிருந்து இந்த சந்திரனுடைய அமிர்தமயமான கிரணங்களை தனோ ராத்திரி பாரம் பண்ணுறது அப்படிங்க தனோ பகல் அம்பாளுடைய முகத்திலிருந்து ஏற்படக்கூடிய மந்தகாசத்தை அனுபவிச்சிருக்கு அதுக்கு ஒரே தகட்டி காலத்தால் அனுபவிக்கணுமே அமிர்த கிரணங்களை நினைச்சு தர்மராத்திரி போய் பானம் சாரம் என்ன சந்திரன் கிட்டேந்து ஒழுகக்கூடிய கிரணங்கள் கிரணங்கள் அதுவே புளிச்சு போகும்படியா அம்பாளுடைய மந்தகாசமானது அவ்வளவு மதுரமா இருக்குங்கிறத அப்படி சொல்லிருக்க அத நூறு ஸ்லோகங்கள் அம்பாளுடைய பத்தி நூறு ஸ்லோகங்கள் கடைசி கடைசி கடைசி அதுல முதல் பிரதினம் கானசாரபுரே காமிரூகச்சுஷ மந்தாரஸ்துஷே மந்தஸ்மிஜோதிஷே என்ன பண்ணுனா தேவிகளுக்கு அடைஞ்சு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சகல பந்தத்தையும் போக்கி வைக்கக்கூடியது மந்தாரம் தேவலோகத்துல இருக்கக்கூடிய கல்ப லட்சத்துல அஞ்சு விதமான லட்சங்கள்ல மந்தாரம் என்பது ஒண்ணும் அப்படின்னு கேடு சொன்னேன் அந்த மந்தார புஷ்பமானது வளவலையர்னு இருக்குமா அந்த மந்தார புஷ்பத்துக்கு கொஞ்சம் கர்வம் நம்ம விட வெள்ளையான வசூல் உலகத்தில் நினைச்சுதான் காமாட்சியுடைய புனிஷ் அடங்கி போய்ட்டு கர்வத்தை திருடக்கூடியதாக இருக்கு மந்தோதிஷே பெரிய ஜோதிஷாட்டமா ஒரே ஜோஸ்மேன்னு சொன்னாரோ சந்திரன் கிளம்பக்கூடிய ஜோஸ்மே ஆட்டமா இது ஒரு பெரிய ஜோதிஷாட்டமா இருக்கு சந்தர்ப்பாக தந்திர மூலகுலவே கல்யாண கேலீபுவே சகல கல்யாணங்களும் மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கு காமாட்சியாக கணசார புஞ்ச ரஜசே காமதுருகா சக்குஷாம் காமனை நெற்றுக்கண்ணால் எலித்த காமாரியா இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய கண்ணுக்கு பரமஹிதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அம்பாளுடைய பொனிஷிருப்பானது அந்த பொன்சிரிப்பு சாதாரணமா உலகத்துல மக்கள் தான் கிடைக்குமா அம்பாள் சிரிக்கக்கூடிய அந்த அசாதாரணமா இருக்கக்கூடிய விஷயம் அது நமக்கு ஒரு நாளும் குறையாத மங்களத்தை பொங்கக்கூடிய மங்களத்தை கரைபிரண்டு ஓடக்கூடிய மங்களத்தை செய்யட்டும்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்ற குர்யுர்ண குலசைலே குலங்குபே மந்த பிரி சாட்சி நயனயம் கர்ப்பூரப்பிரசுமார நல்ல பச்ச கற்பூரத்தை போடி பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா மும்பாழி பல் வருஷியானது கற்பூரப்பிரவ பிரசும சாதாரணமா ஜனங்களுக்கு கிடைக்காதது உலகத்துக்கு மூணு பேர் எப்போதும் சாட்சியா இருக்க பகல்ல சூரியன் சாட்சியா இருக்க அதனால்தான் உலகத்துக்கெல்லாம் சாட்சியா இருக்கிறதுனால தான் லோகத்த சத்தியான கர்மசாட்சி சூரியனை பார்த்து ராமாயணத்தை சுவாமி ராமன் சொன்னார் அரண்ய சந்திரன் சாட்சியா இருக்கா ராத்திரியில அக்னி எப்போதும் சாட்சியா இருக்கா அக்னி சாட்சி அக்னிசாட்சியா விவாகம் பண்ணிக்கணும் அக்னிசாட்சியா நட்பு சுவாமியும் ராமாயணத்துல கிருஷ்ணன் தான் இருக்கு இந்த மூணு சூரியன் சந்திரன் அக்னி மூணு உலகத்துக்கு சாட்சியா இருக்கா அந்த மூணு பேரையும் கண்ணாக கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரனே ஏகமாட்சி சமஸ்தாட்சி நயனம் சந்தோஷந்தி யனம் குந்த புஷ்பம் ஒரு புஷ்பம் இருக்கு அந்த குந்த புஷ்பத்தை விட வெள்ளையா இருக்காள் சரஸ்வதி சொன்னேன் இங்க அம்பாளுடைய அதை விட வெள்ளையா இருக்கான் குந்த ஸ்பர்தன தவசிவே மந்தஸ்மித பிரக்கிரமா அப்பேற்பட்ட உங்களுடைய மந்தகாசம் இருக்கே அது என்ன பண்ணும்னு தெரியுமா கூலங்கஷம்னா கரை கரை பெருண்டு நதி பிரவாகம் வந்தா எப்படி ஒரேடியா பெருக்கெடுத்து ஓடுமோ அந்த மாதிரி மங்களத்துக்கு ஒரு கரை இல்லாதபடி வரம்பு இல்லாதபடி மங்களம் பெருக்கெடுத்து ஓடும்படியா எங்களுக்கு அனுகூலம் பண்ணணும் இன்னைக்கு பொங்கும் மங்களம் சொல்லக்கூடிய தினமும் இன்னைக்கு பொங்கணும் இது ரொம்ப பேர் எல்லாமே நித்தியமே பொங்கலா இருக்க வாழ்க்கைக்கு நிச்சயமேலை வச்சுட்டு அடுத்து பொங்க விட்டு இது பல குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய விஷயம் அது என்னமோ ஒரு ஷாபகட்டமா பால் அடுப்பு வச்சாக்க இன்னைக்கு பொங்கணும் பாக்கி எல்லா நாளுமே அடுப்பில் பாதை வச்சுட்டு வேற ஏதோ காரியங்க போனாலும் அது மாட்டில் பொங்கி போயிடுறது பொங்கல் இன்னைக்குதான் பொங்கணும் அது அம்பாளுடைய முக்கானே இருந்தோம் மகான்கள் அனுபவிச்ச ஸ்லோகங்கள் நித்திய பாரணத்துல கொண்டு வந்து பெரிய அனுகுலம் அதுக்கு ஒரு சக்தி ஏறது பாருங்க மந்த பிரி சமஸ்தாட்சி நயனம் சந்தோஷன் கர்ப்பூர பும்சா அசாதாரண மந்தஸ்மிதத்தை வர்ணிச்சுட்டு ஆச்சாரிய அதுக்கு அடுத்தாப்புல அம்பாளுடைய நாக்க வர்ணிக்கிற போதும் பரமேஸ்வருடைய திவ்யநாமத்தையே கீர்த்தனம் பண்ணின்றிருக்கக்கூடிய நாக்கு அதனால என்ன எடுத்தா அவிஷ்ராந்தம் பத்தியுண கதாமுஷ்பி ஜயதி பட்டிகச்சவிமயி சரஸ்வத்திய மூர்த்தி பரிணமதி மாணிக்க பரமேஸ்வருடைய திவ்யகுணங்கள் அவருடைய அனந்த கல்யாண குணங்களை எப்போதும் கீர்த்தனம் பண்ணின்றே இருக்கலாம் அவிஷாந்தம் ஓய்வில்லாமல் இது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்க பகவத்குணத்தையும் அந்த பகவானுடைய நாமாவையும் சொல்றதுக்கு முடிவே கிடையாது முடிவு உண்டோ ஒரு சன்னியாசம் ஆகி சந்திரசேகர பாரத சுவாமிகளுடைய காலம் அது அவர் உபனிஷத்துக்கு பாராயணம் ஆச்சாரியா போறபொழுது உபனிஷத்து உபனிஷத் பாராயணம் பண்ணலாம் சன்னியாசிகள் எப்போதுமே ஸ்வசாகோபனிஷத் கீதா நித்தியம் ஆவர்த்தையே அப்படின்னு சன்னியாசர் தன்னுடைய தன்னுடைய சாக்கையை சேர்ந்த உபனிஷன் நித்யம் பாராயணம் பண்ணணும்னு இருக்கு சன்னியாசிகளுக்கு அது தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கார் ஒரு ஐடியா ஆச்சாரியா அவள் ரொம்ப எங்கிருந்து தெரிஞ்சவன் தப்பா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் உபரிஷத் பாராயணம் பண்ண வேண்டிச்சார் வேற எதுவும் வாழ்லாங்கிறதுக்காக சொல்றாங்க எனக்கு ஜெபம் கேட்டா உடனே ஆச்சரியா மாலையே வாழ்னா அவருக்கு எப்போது மணி கேட்டோன்னு கணக்கே வாழ்ந்தான்னு கூட்டா மாலை எனக்கே ஏதோ நூத்தி எட்டு ஆயிடுச்சு ஆயிரத்தி எட்டு ஆயிடுச்சு அப்படி இருந்தார் தப்புதும் இப்ப இப்ப நான் சொன்னது நினைக்கிறேன் அதினம் பண்ண அந்த ஒரு சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு அவர் ஏதோ தப்பா சொல்லிவிட்டார்னாக்கா என்ன பண்றது அதனால எப்போதும் ராமநாமா சொல்லுடைய சொல்லி அனுப்பிச்சு விட்டா எப்போதும் சொல்றோம் பகவத் மாமாவுக்கும் பகவத்குணத்துக்கும் அதுக்கு ஒன்னும் அது தஸ்மாத் सर्वत्र, எ எல்லா காலங்களிலும் எப்படி இதுக்கு ரெண்டே ரெண்டு விதி விலக்கூண்டு பைஷ்டியா இருக்கக்கூடிய காலத்துல வாயத்திலிருந்து பகவன் நாம சொல்லப்படாது ஸ்திரீகள் மனசுக்குள்ள நினைக்கலாம் பகவன் நாமாவது வாயத்திலிருந்து சொல்லப்படாது அதே மாதிரி ஆசோசம் வரும்போது பத்து நாள் தீட்டு வந்து விட்டுறா புருஷாலோ ஸ்திரீகளோ தீட்டு வந்து விட்டுறான் நாள் திருட்டுன்னு இல்லை எந்த திட்டா இருந்தாலும் ஒரு பேச்சுக்கா பத்து நாள் திருட்டுன்னு சொன்னேன் பத்து நாள் திருட்டு மூணு நாள் திட்டு ஒன்றரை நாள் திருட்டு ஒரு நாள் விதமான திட்டு உண்டு அது எப்படி எந்த திருட்டா இருந்தாலும் சரி உடனே எந்த விதமான திருட்டா இருந்தாலும் மூணு நாள் திருட்டு அப்புறம் பக்ஷினி ஆசோசம்னு ஒன்றரை நாள் திருட்டு உண்டு எப்படி இருந்தாலும் சரி அது அந்த சமயத்தில் திருட்டா இருக்கிற பொழுது பகவந்தாமா வாய விட்டு சொல்லப்படாது மனசுக்குள்ள நினைக்கலாம் வெளியில சொல்ல முடியாது இந்த ரெண்டு விதிகளுக்கு தான் பிரதானமா பாக்கி எல்லா காலங்களிலும் எல்லா சமயத்திலையும் பகவந்தாமா வந்து எப்போதும் சொல்ல வேண்டியது எப்போதும் சொல்லியே இருக்கணும் எப்போதும் பாராயணம் நின்று இருக்கணும் குணத்துக்கு இதுக்கு ஒன்றும் முடிவே கிடையாது சில வருஷங்கள் முன்னாலும் தந்த நான் பாகவத ரெண்டு முறை படிச்சுட்டேன் நான் நாலு பேருக்கு எடுத்து சொல்லலாம் நினைச்சிருந்திருக்கேன் நீங்க யார கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா சான்சலரா முடியுமா கேட்டா நிறைய படியும் வேற என்ன சொல்ல முடியும் நம்ம இப்ப வந்து அவாளா கூப்பிடணும் சொல்லுங்க கூப்பிட்டா இவர் போய் சொன்னா தப்பு இல்ல தப்பு சொல்ல நீங்க என்ன கூப்பிடுங்க இது வந்து வெறோ கமர்ஷியல் ப்ராடக்ட் மாதிரி இல்லை கமர்ஷியல் ப்ராடக்டாக இருந்தாக்க அவன் அட்வர்டைஸ் பண்ணுவான் எங்கள் ப்ராடக்ட் வாங்குவோம்னு சொல்லி இன்சென்டிவ் தான் ரெண்டு வாங்கினாக்க ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயுமா இவர் ரெண்டு முறை நான் பாகவத சொன்னாக்க ஒரு முறை ஃப்ரீயாக சொல்றேன்னு சொல்ல முடியுமா அவளை கமர்ஷியல் பண்ண முடியுமாது அவ்வளவும் போயிடுது அந்த பலன் முழுக்க போயிடுது அந்த அந்த கந்தமே வரப்படாது அதனால்தான் பாகவத மாங்காத்தனத்தில் போய் சொன்னான் சொல்லக்கூடியவன் வலுவில் அக்ஷரம் போட்டுண்டு நானும் அவன் ஆற்றுல வந்து பகவத் சொல்கிறேன் அவனா இனிஷியேட்டிவ் எடுத்து விட்டான்னா அவன் சொல்லக்கூடிய கடைக்கு வீதியம் இல்லாமல் போய்டு முட்டான் ீவீா முதல் அத்தியாயத்துல இருக்கு மகாத்மத்துல முதல் அத்தியாயத்துல இருக்கு கேட்ட வாழ்ந்து குருப்பன் கேட்டுக்கா கூப்பிட்ட இடத்துலதான் சொல்லுவோம் அது ஒரு முறைக்கு ரெண்டு முறையா கூப்பிட்டவா ரொம்ப பக்தியோடு சக்தியோடு இருக்கான்னு தெரிஞ்சாலா சொல்லும் வேற நாமா போய் சொல்லவே படாதுகா கஷ்டமிருதி வாக்கியமானது அப்படி இருக்கு நாம என்ன நினைக்கிறோம் போறோம் இனிமே பாகத்தை படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு சொல்ற அது கடைசி மூச்சு பர்ந்தம் ஆலயம் எப்போதும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கணும் எப்போதும் பகவந்தாமா கீர்த்தனை பண்ணிட்டே இருக்கணும் சதா அதுக்கு ஒண்ணு ஆலோட்டிய சவசாஸ்திராணி விசாரிக்கம் எப்போதும் பகவான தியானம் பண்ணணும் தேயோ நாராயண சதா எப்போதும் தியானம் பண்ணணும் எப்போதும் பகவான் நாம கீர்த்தனம் பண்ணுங்கிறதுக்கு பிரமாணம் என்னன்னா அம்பாள் ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அடைய அவளே பிரம்மஸ்வரூபியா இருக்க அவ பரமேஸ்வருடைய குணங்களையும் அவருடைய கதைகளையும் எப்போது கீர்த்தனம் பண்ணின்றே இருக்கலாம் அவிஸ்ராந்தம் கொஞ்சம் கூட விஸ்ராந்தி இல்லாதபடி ரொம்ப ரசமா சப்தாலங்காரம் எப்படி இட்ஸ் பிளேட் வித் எல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் ஒரு பிளே ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு இங்க ஜ அக்ரத்தை நிறைய உபயோகப்படுத்தி ஒரு பிராசத்தை சொல்லிருக்கிறது அல்லது அடுக்க மொழியும் முதல்ல ஜபா அப்படின்னு ஒரு பதம் வருது ஜபா பர்தாவுடைய குணகணங்களை எல்லாம் கதைகள் எடுத்து திருப்பி திருப்பி ஜப்ப ஈடுபட்டு ரொம்ப விசேஷம் அதனாலதான் அம்பாளே அப்படி இந்த செம்பருத்தி புஷ்பத்துடைய வர்ணத்துல அம்பாளை தியானம் பண்ணம் போது அம்பாள் மந்திரத்தை ஜப்பம் போது சஷப்பண்ற போது ஜபா குசுமபாசுரம் ஜப விதோ இது ஒரு நிறாமத்துல இருக்கக்கூடிய இது ஒரு ஸ்லோகம் கடைசிராம் ஜப விதே அம்பிகா ஜபா புஷ்பாளே அப்படி இருப்பள் அம்பாலே சிக்க ச அவளுடைய நாக்கு இன்னுமே நல்லா சிவப்பா இருக்கு சாதாரணமா சுபாசினிகள் உத்தமஸ்திரிகள் நிறைய தாம்பூரம் போட்டுப்பாள் சுவாசினி தாம்பூரம் போட்டுக்கிறது அது பெரிய லட்சணமா அந்த தாம்பூலம் போட்டுனா இன்னுமே சிவக்கு போனோம் அம்பாள் எப்போதும் தாம்பூலம் நிறைஞ்சிருக்கான் வாக்குல தாம்பூல பூரி என்று சரஸ்னாமன் சொல்றது அது ஏற்கனவே சிவந்து அந்த நாக்கு ஜபா புஷ்ப சாயா செம்பரட்சி பூவை போல ஒரு எல்லுமா செம்பருதவி அந்த நாக்குடைய நுனியில சரஸ்வதி உட்கார்ந்து இருக்கா அம்பாளுடைய நாக்குல சரஸ்வதியை உபாசிக்கக்கூடிய பக்தர்களுடைய நாக்கிலேயே வந்து உட்கார்ந்து மிகா பாரதி நிசரியதுனா ஷியமாதா தண்டகத்துல எவன் ஒரு அம்பாடி வீணா புத்தகதாரணியாக சரஸ்வதியா தியானம் பண்றானோ அவருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவன் பேசக்கூடிய பேச்சா இருக்காது பரமேஸ்வரனோட சேர்ந்து ஜோடியா தோண்ட சகோதரி ஆட்டமா தோண்டும் அதனால பரமேஸ்வரன் அம்பாலும் சரஸ்வதியும் படிக்க மாட்டமா இருக்க அதனால பரமசுத்தமா இருக்கும் வித்யா பரமசுத்தமா இருக்க வேண்டியது அதான் சுவாமி பண்ற ஒரு மனுஷனுக்கு தேவையா இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதுல கர்மசு ஆத்மோச்சிஷு திசனா தேகதார்டியம் ததர்த்தம் தீர்க்வன விதித்தம் பாபமர் விரக்தி சத்சங்கம் சத்யமதி சதா சீக்கிரமா எனக்கு அனுகூரம் பண்ண என்ன அனுகிரம் பண்ண தெரியுமா திசனா எனக்கு சுதர்மமா நான் செய்ய வேண்டிய கர்மாவில கொஞ்சம் கூட சலனமில்லாத மனசு மாறாம இருக்க கூட பூஜை அந்த கர்மாசேகத்துக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு உடம்பு திருடமா நீ அனுகூலம் வேற ஒண்ணும் திடமா இருக்கிறது யுத்தமாக பண்ண போறாரு உடம்பு திடமாக பிசிக்கல் கல்ச்சரா டெவலப் பண்ண போறாரு அனுஷ்டிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆரோக்கியத்தை தேவதாரு யசஸ் சும்மாஷனா போறாது உலகத்துல ரொம்ப பேர் பல பேர் கீர்த்தி அடைகிறார் கீர்த்தி அடைகிறதுக்கும் ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்பாக்ட் மகான் சிவன் சக ஆடுமாரபிள் பரலோகத்தை தெய்வமானது யாரையும் பார்த்து நீ கீர்த்தி அடைஞ்சியா மனுஷலோகத்தில் அப்படின்னு யாரையும் கேட்க போறது இல்லை நீ வள்ளுவர் சொன்னாரே தோன்றனில் புகழுடன் தோன்றுல தோன்றனில் தோன்றாம இருக்கலாம் நடத்தும் கூட நல்ல காரியத்துக்கு முக்கியத்துவம் மகான் சிவன் சார் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சொல்லிருக்கேன் மனசு போகாமல் இருக்கணும் புகழ் லாபம் தான் எல்லாருக்கும் தெரியும் ஏதோ காஷ் நிறைய வந்தது செக் லாபம் பூஜை பின்னாடி <normalNAbat> வந்தோகம் <phinarnos Fair enough> <Chillican> <thi castle> அடியோட வெறுத்து தள்ளக்கூடியா கொஞ்சம் கூட தன தான் இருக்கக்கூடிய அளவே தெரியப்படாதுன்னு மனசே போகாமல் இருக்கக்கூடிய பெரிய புண்ணி ரொம்ப வருஷம் ஒருத்தர் சொன்னா எண்ணூறு வருஷம் முன்னாடி சுவாமி தேசியன் பத்தி ஒரு பின்னாடி மனுஷன் இருக்க முடியும் தடையா இருக்கக்கூடாது கீர்த்தி வந்து விட்டுனாக்கே பகவான் அடையறதுக்கு தடை லாபம் வந்து விட்டுனா அப்புறம் பணத்தை எப்படி அதை எப்படி எப்படி மல்டிபிளை பண்ணுறது எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிதான் தோணும் அதே மாதிரி பூஜை நாலு பேர் நமக்கு நாமே சாட்சி பரமாத்மா நினைச்சுருவோம் அப்படின்னு தோல் போயிடும் ஒரு மாலையை போட்டுட்டா ஒரு பொன்னாடிய போட்டுட்டா அப்படின்னு ஏற்கனவே இருக்கு அனுமதிக்க முடியும் ஈகோட விஷயம் தாங்கவே முடியாது அதனால இதுதான் சில பேருக்கு தானா வரும் அது வந்து இவன் விரும்பாட்டா கூட இதெல்லாம் கோவிந்திருக்கி வருதுன்னு ஆசைப்படுற அவனை தேடி தெரியும் எப்படி வருதுன்னா ஏதோ ஜென்மாந்திரத்துல ஏதோ ஒரு ஜென்மால் நீ ஆசைப்பட்டு இருப்ப ஏதோ ஒரு ஜென்மால் ஆசைப்படுறது இப்ப நிறைவேறின் இருக்கு இதுல போய் வருது ஜென்மாந்திரத்துல இருக்கக்கூடிய பிராரம்பலத்தால புண்ணிய பலத்தால வந்துருக்கு அபகீர்த்து வந்தா பாபத்துடைய பலம் நாலு பேர் உள்ள தூத்தினார்னாக்க அது பாபத்துடைய பலம் ரெண்டையும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு விஷாம இருக்கணுமே அதுவரை அது ஒரு பொருட்டா மதிக்கப்படாது அது பொருட்டா மதிச்சுட்டா பாத்தாளத்தில் போய் விட வேண்டியதுதான் பொருட்டா மதிக்காமல் ஏதோ பிரார்த்தகரமாக அனுபவிச்சுட்டு போறோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் சமரம்னாக்க கொஞ்சம் பகவான் கிட்ட போகிறது கொஞ்சம் உபகாரமாக இருக்கும் ஜாத்திராப பூஜையில மனசே செலப்படாது அப்படின்னா எல்லாரும் எல்லா மகன்களும் பிரதாக இருந்திருக்கா அவன் ஒன்னும் செல்ஃப் அட்வன்டைஸ்மெண்ட்ங்கிறது அவள்கிட்ட கிடையவே கிடையாது கீர்த்தி வேணும்னு கேட்டாங்க இந்த லோகத்துடைய கீர்த்தியை சொல்றேன் இந்த ஸ்லோகத்தில் இந்த லோகத்தில் எப்படி கீர்த்தி அடைஞ்சு விடலாம் கீர்த்தி அடைஞ்சிருக்கிறவாள்னா அவளுடைய வாழ்க்கையெல்லாம் குளத்து விளக்காட்டமா தான் இருக்கு ரொம்ப உத்தமர்களா இருப்பா வெளியில் தெரியாது உலகம் முழுக்க தெரியும் அவனுடைய பர்சனல் கான்டக்ட் பத்தி ஜாஸ்தி பேசாமல் இருந்தா தேவை அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இந்த உலகத்துடைய கீர்த்தியை பத்தி பேசல மூலகங்களும் கொண்டாடும் கீர்த்தி தேவலோகத்துல பிரம்மாறு தேவர்கள் கொண்டாடுவாரோ தூய்மை இல்லைன்னா கொண்டாட மாட்டேன் அதுக்கு மேல ஒண்ணு சொன்ன பாபமார்கா விரக்தி பாபத்திலேயே மனசு போகாமல் இருக்கணும் தப்பான தப்பான மார்க்கத்தில் மனசு பிரவர்த்திக்காமல் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் பாபமார்கா விரக்தி சற்சங்கம் பாப்ப மார்க நடந்தது எந்த அவரு ஹானஸ்டியை நம்ம அப்ரிசியேட் பண்ணுவோம் உங்கள்ட்ட தனியா பேசணும் தான் சரி ஒரு ஒதுக்குப் பரமா அழிச்சுன்னு போனேன் பல பேருக்கு அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ராமாயண பகவத் சொல்றதுனால அவர்கிட்ட சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்கும் ஒரு நம்பிக்கை the least that you can do is to give a patient hearing at least psychologically vaal ko suresh kulkarudukku or kaadu kudukalam that is all we can do bhagavan drashtichu sonna alaga solapidikku sonna na edho ketta palakku adimiya petten kudipalakku mundu tho adhu eppadi viduradhu theriyala adhu romba veriyattam a irukku apdinu ketta na ore oru vishayam sonnen உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு தப்பான எண்ணம் வரப்போது சத்சங்கத்துல போய் உட்கார்ந்துருவோர் கோவிலுல போய் உட்கார்ந்து ராமாயண பாகம் இடத்துல கோவிலுல போய் அளவுக்கு சுவாமி சன்னி போனாக்க உட்கார்ந்தாக்க அட்லீஸ்ட் அங்க இருக்கிற போதாவது அப்புறம் வெளியே ஒரு அம்மா போன் பண்ண எனக்கு எங்க பர்தா ரொம்ப நல்லவர் எல்லாம் ரொம்ப நல்லவர் தான் கடைக்கு கூட ரெகுலராக உபன்யாசெல்லாம் வரக்கூடியவர் தான் உபன்யாசம் கேட்டுக்கோ அந்த எட்டு நாள் பத்து நாள் ரொம்ப கரெக்டா இருக்கும் மறுநாள் அன்னைக்கு இந்த குடி பழக்கம் பிசாசி புடிச்சு நீங்க கொஞ்சம் சொன்னா தேவையில உபன்யாசத்துல இந்த குடி பழக்கத்துடைய தோஷையில பத்தி சொல்லுங்கோட உபன்யாசா ரெகுலரா வந்துட்டு இருக்க சொல்ல முடிய சொ முடியல ரொம்ப வருத்தி ஆளாத ஒரு நாளைக்கு போன் பண்ணி சொல்றேன் நம்ம என்ன பண்ண முடியும் தான் பிரார்த்திக்க முடியும் கூப்பிட்டு டேரக்டா போய் கேட்கக்கூடிய சமாச்சாரமாக மனசுல பகவான் பட்டு இது பஞ்ச மகாபாரதத்தில் ஒன்னே கெட்டுக்க போப்படாது அப்படின்னு பகவானா பார்த்து மனசுல தோணணும் நிறைய மகாபாரதத்தில் போய் பிராமணனுடைய பிரம்மண்யம் அழிஞ்சு பேடும் சுக்கராச்சாரியா சொல்லிருக்கேன் ஒரு பிந்து இந்த சூறா வாயில உலகத்தில் பிரம்மண்மழி சுக்கராச்சாரியா கொடுத்ததாக மகாபாரதத்தில் ஆதிபரப்பாக தையாட்டோட வேறோட ஒதுக்கி எடுத்து நாம் அடிமையா போகாம குழந்தைகளுக்கெல்லாம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு இருபது வருஷம் சந்தியாவனத்தை ரொம்ப சொல்லியிருந்தேன் இப்பவும் சொல்லிருக்கேன் இல்லைங்களா அதை விட சந்தியாவனத்துக்கு முன்னாடி சுராபானம் பண்ணாமல் இருக்கணும் இது இருந்துட்டாலே அப்புறமா அவங்க பண்ணட்டும் அப்படின்னு தோணுது அவ்வளவு மோசமா போயிடுச்சு சொசைட்டில ஒரு யங்ஸ்டேஷன் அடுத்த ஜெனரேஷனானது ரொம்ப மனசுக்கு கொடுக்கக்கூடிய ரீதியில இருக்கு இந்த மாதிரி கட்ட பழக்கங்கள் எல்லாம் கிட்டக்கு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஒரு உபகாரம் என்னன்னா சத்சங்கம் சங்க சரிய கெட்ட கம்பெனில போய் மாற்றினால்தானே கெட்ட பழக்கம் வருது பாப் மார்க்கா விரக்தி அடுத்த வார்த்தை சத்சங்கம் சத்கதா யாகணம் சதா சத்சங்கம் எப்படி கிடைக்கும் நம் பகத் கேட்கற வந்து வால்மீகியுடைய சங்கத்தில இருக்கும் வாசருடைய சங்கத்தில இருக்கும் ஆதிசங்கர் எனக்கு சுத்தமான வித்ய சுத்தமான புத்தியும் கொடுத்து கமலஜு தேகித்தே சத்வரம் தேகி மக்கியம் வேகம் சீக்கிரமா ரொம்ப வேகமா எனக்கு சத்வரம் ம் இப்படி ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் வந்திருக்காள் சச்சிதானந்தன் சிவாபிதவன் நிருசிம்ம பாரதிங்கிற மகான் முப்பத்தி மூணாவது பீட்டாதிபதிகளாக இருந்தா ஷிங்கேரியில இப்ப இருக்க குழாச்சாரியார் முப்பத்தி ஆறாவது ஆச்சாரியார் முப்பத்தி மூணாவது பீட்டமா மூணு இருந்தவன் நரசிம்ம பாரதி அவளுக்கு நரசிம்ம பாரதி நரசிம்ம பாரதி இவா சச்சிதானந்த சிவாபி நம நரசிம்ம பாரதி பெரிய பெரிய பேரா சொன்னால் நரசிம்ம பாரதி சுவாமிகள் சொல்றது அவ பண்ண இது ஒரு ஸ்லோகம் ஒரு ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்லோகமாக இன்னமும் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம் அப்படி பார்த்து பிரார்த்திச்சிருக்க அதனால அதுல ரொம்ப முக்கியம் என்னக்க அப்படி இல்லைனா மோட்சத்துக்கு வழிகாட்டுமோ அதான் போனா பிரம்ம வித்தியா வித்தியா படிக்கோகத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் வித்தியும் இல்ல வித்தியது ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடிய விஷயம் தானும் இருக்கும் படிக்கக்கூடியவனையும் பரம சுத்தப்படுத்தும் அந்த வித்தியின் அம்பாள் சரஸ்வதி அவ ஸ்பட்டிக சங்காசமா பரம நிர்மலமா இருக்கா ஸ்பட்டிக சங்காசமா கூட சரஸ்வதி காந்தி சரஸ்வதி மேலப்பட்டு மாட்டான் சரஸ்வத்தியாமூர்த்தி பரிணமதி மாணிக்க அவருடைய சிவப்பா இருக்கு நாக்கு சவஸ்ரீ முதற்கொண்டு சிவந்து போகும்படியா செய்யக்கூடிய நாக்கா இருக்குங்கிறத சொல்லி அந்த நாக்குல அம்பாள் தரிச்சிருக்கக்கூடிய தாம்பூலத்துடைய பெருமையை அடுத்த ஸ்லோகத்துல சொல்றித் தைத்யானி அபகிருதீ கவசி நிவத்தை சண்டம் சத்ருமல் விஷா கேந்திரோபேந்திர அம்பாளுடைய அனுகத்தை பெற்று முருகப்பெருமானம் தேவ சைன்யங்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக தேவ சேனாதிபதியாக அசுர எதிர்த்து யுத்தம் பண்ணதுக்காக போய் சூரபத்மாதிரிகளுக்கு எல்லாம் விக்கிரம் பண்ணாள் சூரசமுதானம் அனப்புறம் திரும்பி வெற்றியோட வரக்கூடிய பிரபு இந்த வெற்றிகரமான செய்தியை முதல்ல யாருக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு பரமேஸ்வரன் பரமேஸ்வரன்ட்டு போவான்னா முதல்ல அம்பாலிட்டு போவோம் தீர்மானம் பண்ணலாம் பரமேஸ்வரன் போகல ஏன் அம்பாள் போனா அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் சொல்ற பரமேஸ்வரனுடைய சன்னிதியில அங்க நிவேதனம் ஏற்கனவே ஆயிருக்கும் அந்த டயத்தில் பரமேஸ்வரன் சாப்பிட்டிருப்பார் குழந்தை வெற்றிதாக முருகன் சந்தோஷப்பட்டிருந்து பரமேஸ்வரன் நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் வாங்கி கொடுத்தாக்க ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா தானே சந்தோஷமா இருக்கு இருக்கு அப்படி இருக்கிற போது சூரபந்தே ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் நாயகனாக இருந்த சூரபந்த ஜெயிச்சுட்டு வரக்கூடிய குழந்தைக்கு பெருசா ஏதாவது பரிசு கொடுக்கணும் நினைப்பார் ஆனா அவரும் ஆங்கியா இருக்க அவரே பிக்ஷாட்டனமே வசம் போகோ பதீகசி கேவலம் அவர் பிக்ஷாட்டனம் பண்ணிட்டு அவர் என்ன கொடுக்க முடியும் யாராவது தனக்கு நிவேதனத்துக்கு வைக்கக்கூடிய அந்த அன்னந்தான் அவரை சேர்ந்தது அந்த அன்னத்தை கொடுக்காதான் தான் அன்னத்தை சாப்பிட்டார் நேவேத்தியாயி சாப்பிட்டார் சுவாமி ஆனால் பரமேஸ்வரன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நிவேதனம் பண்ண உடனே நிவேதனம்னா தெரிவிக்கிறேன்னு அர்த்தம் சாதாரணமா நிவேதனா இருக்கு சாப்பிடதா இருந்தா எவனால நன்னா நேபம் பண்ணுவா நிவேதன காலத்தால இந்த பயனுக்கு நாக்கல ஜனம் ஊர்ல இருந்து தனு மாதத்துல காலத்தால் அஞ்சரை மணி மணிக்கு இப்படி இருட்டா இருக்கிற போது நான் கொதிக்க கொதிக்க நிறைய நெய் மேல ஒரு நாலு முட்டை நெய் மேல மறந்து இருக்கிற மாதிரி முழு முந்திரி பெருப்பா போட்டு நல்ல வெண்புங்கள் சுட சுட சுட கொண்டு வச்சா நைவேத்தியத்தை கொண்டு வச்சார் பரமேஸ்வரன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆசார ஆறு மணிக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டார்னா மறுநாள் அன்னைக்கு எவனால நைவேத்தம் பண்ணுவாங்க முந்திரி பெருப்பு விற்கிற வேலை பரமே கொடுத்தாங்க நான் என்ன அழுது அவரை போல நானும் பிக்சாடன வேண்டிய ஆயிடும் அப்படின்னு ஆரம்பிப்போம் அதனால பரமேஸ்வரன் ஆவி மாத்தம் நினைச்சு இருக்கார் ஆவி உமக்கு அமுது எனக்குன்னு அப்படி இருக்கிற போதே சுவாமிக்கு நைவேத்தம் பண்ணுறது மனசார மாட்டேங்கிற சுவாமிக்கு நைவேற்றம் பண்ற போது இருக்க சின்ன ஒரு மா நினைச்சு பார்க்க முடியாது அப்படி தொண்ணூத்தி ஆறு கோடி ராமநாமா பண்ணிட்டு சுவாமி நித்தியமா நிச்சயமா பிரத்யட்சமா தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு காத்துட்டு இருக்க அவர் பத்னியை கூப்பிட்டுட்டா இன்னைக்கு ராமன் வரப்போறாருன்னு விட்டா அவ்வளவு அசைக்க முடியாது விசுவாசம் சுவாமி வரப்போரா இன்னைக்கு விருந்து தயார் பண்ணு இவரே உச்சிபுர்த்தி எங்க போய் விருந்து எங்க போய் தயார் பண்ணுறது அததான் யோசனை பண்ணல அந்த அம்மாவும் பரம உத்தமி ஜாகியர் ராமன் தர்சனம் கொடுத்தாலும் அந்த மாதிரி திருவிழியாறுல அம்பாலா பிரகாஷிக்க கூட தர்மசன் வர்தினி ஜாகியர் வாழ்வு தர்மபத்னிக்கு தர்சனம் கொடுத்ததாக சரித்திரம் ஏகாந்தமா தர்சனம் கொடுத்ததாக சரித்திரம் காத்தாலேன் சாப்பிடவே இல்லை சுவாமி வரப்போறா ராமன் வரப்போறார் சுவாமிக்கு கொடுக்காம நாம சாப்பிட தான் அது சந்தியா காலம் மட்டும் ஆயிடுச்சு வரப்போறார் வரப்போறார் ராமன் வரப்பறார் வரப்பற காத்துட்டே இருந்தேன் அப்போதான் சந்தியா அப்படி எத்தனை வழியாக காத்துட்டு இருக்கோம் தெரியலேன்னு கவலைப்பட்டு போது பன்னெண்டு வயசு அது திவ்யமான பீதாம்பரத்தை கொடுத்திருந்த திருமேனி லக்ஷ்மணோடு சேர்ந்து நீலமேக சாவணனா சுவாமியும் தங்கு விக்ரம் அட்டமா லட்சுமணனும் விஸ்வாமித்தருடைய அகத்தை ரட்சிக்கிறதுக்காக கிளம்பி போகக்கூடிய அந்த கோலத்துல வில்லுங்கையுமாக மந்தகாச ரத்தனத்தோட பால கோலம் அந்த பால கனகமய சேலா இப்படி ஆரம்பிச்சு ஏலி தயரா பார்த்த உடனே பாடின கீர்த்தனை சுவாமி இருந்தா பாவம் ரொம்ப முக்கியம் எந்த ஆராதனத்திலயும் பாவம் ரொம்ப முக்கியம் புதுக்கோட்டை கோபாலஸ்வர பாவ சுவாமி இருந்தாலே ரொம்ப பாவம் ரொம்ப பாவம் ஜாஸ்தி கார்த்தால எட்டு மணிக்கு முடிகிறது டோலோஷரம் மொதல் நாள் ராத்திரி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருது திவ்யநாமம் மறுநாள் காலத்தால எட்டு மணிக்கு டோலோசம் முடிகிறது கால கரிஜ கட்டின்னு இருக்கா சலங்குவோ கானுச்சு நிறிச்சு நடனச்சு விசேஷ பிரம்மன் பிராமண ஜாத்தின்னா கர்த்தவியம் நித்திய கர்மத்து அப்படி குதிச்சு குதிச்சாருன்னா தந்தை மருந்து ரொம்ப வயசான காலத்துல பார்த்துருக்கேன் வயசான காலத்துல குதிப்பா நடு கோட்ல உஞ்சிபதி போறவது அப்படி குதிப்பா பக்திாதான் பக்தி வரும் அது கஜியை சிஷ ஆர்வத்தை வந்து கஜியை முழுக்க நட்சத்திர முழுக்க ஆரோனும் கடைசியில விலகதையில ஒரு தரங்கம் பாடி பூர்த்தி பண்றது வழக்கம் பூரையா நமக்கு ஆமாம் அங்கே போய் கடைசியில் பழக்கூடிய தரங்கத்தில் ஒரு பத்து பை இங்க சங்கதி போட்டு விட்டா கஜையை அகுத்து விட்டு அந்த சிஷம் கட்டான் கடைசியில தரங்கத்தில் போய் இப்படி சங்கதி நிறைய போட்டு இன்னைக்கு என்ன இதுன்னு காலியை கேற்று சுவாமியழைச்சு ராமனை அழைக்கிற அழைச்சா ரகுலத்தில் வந்த பிரபுவை அழைக்கிறதுக்கு எதுகுல காம்போதி அழகான ஒரு கீர்த்தனை ராம ராம குழந்தைய பார்த்தா வரணும் பாலனா சசமேதம் ரொம்ப தாபமா இருக்கு தெலுங்கு தெரியலயே தாபமா தான் இருக்கு அங்கேயாவது ஒரு வார்த்தை யாராவது தெலுங்கு தெரிஞ்சு கேட்டு ஒரு வார்த்தை அனுபவிக்கிறதும் சேர்ந்தவனா இருக்கணும் எதிர்வேதத்தை சேர்ந்தவனா இருக்கணும் இது மூணும் நாற்பது சதபலம்னு ஆந்திர பாஷாத்துவம் பிராபாகர மதஸ்திக்கு தத்தாபி யாதுஷிசாக்கா நாற்பது சதபலம்னு அபீதிக் அது திருலிங்கம் பேச சம்போ சார் தெலுங்கு தெலுங்கு தேசமா அடுத்து அப்படி என்ன அழகான சுந்தர தெளிங்கன்னு சொல்லுவா சுவாமிய குழந்தையா பார்த்தாரும் அதனால ராம வான்னு சொல்றது வா ராமா வாவான்னு அழிச்சு ஹெச்ச ரி கே ி பச்சூனி கலேந்திர பச்சா துணி காலி தசுரேந்திரி கே மூதரா சுவாமி அழைச்சா சுவாமி உடனே வந்துருவாரு தியாகர் வாழ் கூப்பிட்டா காத்துட்டு போறா ஓடி வந்துருவாரு சுவாமி நம்ம கூப்பிட்டு வந்த வந்த கார்வாழ் காக்க மாட்டேன் என்ன ராமனுக்கும்ி பழக்கம் கிடையாது தியாகீர் வாழ்க்கும் காவி பழக்கம் கிடையாது அந்த காலத்துல காதல் கிடையாது நல்ல சுத்தமான பசும்பாலு தான் அந்த பசும்பால இந்த தியாகராஜன் கொடுத்தா நீ ஏத்துட்டியோ ஏதுக்க மாட்டேயோ தெரியாது அயோத்தியில நல்ல சொர்ண பாத்திரத்துல உன் தர்மபத்னியா இருக்கக்கூடிய ஜானகி அவ அப்படி காய்ச்சி அந்த பாலை அதமா குடிக்கூடிய பாங்க அது சுகோஷமா கொண்டு வந்து உனக்கு குடுக்கிற மாதிரி நினைச்சிருந்து இந்த பாறை நீ ராமா அது நான் சம்பிரதாயத்துல சம்பிரதாயம் ரொம்ப வருஷத்தியான சம்பிரதாயம் அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா தோடியில சுவாமிக்கு அந்த பாறை சமர்ப்பணம் பண்ற பொழுது அது பெரியவாழ பண்ணுவேன் அப்படி பாலை ஆத்திர மாதிரியே சங்கதி கொடுவாருக்கு ரகு பவித்ரி பரம்வே பி பவே அரை பிம் பவே சீதா தேவி குடுக்கணும்னு காத்துக்குல தியாக குடுத்தா ஷாப்பிட்டு உடனே ஆசை வந்தது பால கொடுத்தா குடிச்சுட்டாரு வெறும் பாலை கொடுத்தா போடுமா சண்டேதமா இருக்கக்கூடிய பல விதமான பக்ஷங்கள் நிறைய பட்சணங்கள்லாம் பண்ணி சுவாமி குடுக்க வேண்டாமா கரிகா இருக்க போய் பகவான ஒரு சும்மா ஒரு தொகையை அரைச்சு போடுறேன் தொகையை தையல் சுட்டும் தொகையில சாமி சாப்பிடு தொகையை தை சாஞ்சு சொல்லப்படுற சுவாமி நீ உனக்கு வேற வேற வழி இல்லை நீ சாத்த பாத்திரம் வடிச்சுட்டு தொகையை வச்சு ஓட்டி இருக்க பகவான் வரபோது ஷட்ரரசு சரமீன திவ்யு ஷட்ரரசூத பக்ஷணமு dare so de ra dun tu dare so de ra dun tu tyag re je binu de bal aragin parve மகான்கள்ல மகான்கள் ஆத்தி கொடுத்தா சுவாமி சாப்பிடுவார் நாம ஏதோ நான் குடுக்கிற நெவேதத்தை வாழ்ந்தான்னு சொல்லாமல் இருக்காரு சுவாமி சந்தோஷப்பட வேண்டியதுதான் அப்படி பகவானுக்கு கொண்டு நிவேதனம் பண்ற போது அதுல ஒரு பாகத்தை நெய்வேஞ்சு ஆனவுடனே இவ்வளவு எங்க அப்படியே மனசு எங்களாம போச்சு மகான்களுடைய நேவே எடுத்து வைக்கணும் எங்க ஸ்லோகத்தை விட்டேன்னு நீங்க மறந்து போலாம் நான் மறைக்கப்படாது நான் மறந்தா வியாசத்துல உட்காரப்படாது தான் மறைக்காம காப்பாத்தணும் வேடிக்கா ஒரு கதை சொல்லுவார் ஒரு புராணிக்கர் வயசாச்சு கொஞ்சம் நம் நான் நிறைய படிச்சிருக்காரு சொல்லியிருக்காரு வயசாயிட்டு கூட ஒரு சிக்ஷன் அவர் சொல்லிட்டு அனுகூரம் போகும் பிரசாரம் மறக்காம காலத்தை ஒரு கரண்டி எடுத்து சண்டிகேஸ்வருக்கு பானராவணி மகாதேவ பிரசாதோயம் சிவபக்தர்கள் எல்லாருக்கும் முதல் பாகமா சமர்ப்பணம் பண்றது நந்தினி பண்ணி அப்புறமா காக்காக்கு போடுறது சிவபூஜை இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இதுதான் வழக்கம் அப்படி ஒரு பாகத்தை எடுத்து வச்சிருக்காள் சண்டிகேஸ்வரனுக்காக எடுத்து வச்சிருக்க மீதி பாகத்தை சுவாமி சாப்பிட்டு அந்த சமயத்துலதான் முருகப்பெருமான் இங்க இருந்து வெற்றியோட திரும்பி வர அப்ப இப்ப போன என்ன ஆகும் குழந்தைக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே இருக்கக்கூடிய வாங்கின்ற பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரனுக்கு போய் சேர வேண்டிய பாகத்தை தான் கிரகிச்சு அவருக்கு இல்லாமல் அந்த பாகம் இல்லாமல் போக முடியாது அபசாரம் வரும் வாங்கிக்கிறேனா சிவ நிர்மாலித்து சிவ பிரசாதத்துக்கு என்னடா பண்றது பெரிய தர்ம சங்கடமா இருக்க அதனால என்ன பண்றதுன்னா பரமேஸ்வரன் சன்னிதிக்கு இப்ப போக வாழ்ந்தான் அப்படின்னு தீர்மானம் நிவிற்த்தி சண்டாம் திரிபுர அப்பகிரஸ் கவச்சிவ் சண்டம்ஹரனிய விஷாந்திரோபேந்திர்பூர்த்தே மாத பிரசாதத்தை அவசியம் தான் வாழ்ல சொல்லப்படாது அதுக்கு சில விதிவிலக்குகள் மாத்திரம் இருக்கு விதிவிலக்கு சொல்லணும் ஏகாதசி நீ அன்னரூபமான பகவத் பிரசாதமா இருந்தா சுவீகரிக்கப்படாது அன்னரூபமா இருந்தாலும் நேரடி பண்ண மாட்டா ஏகாசி நீ விஷயம் தெரிஞ்சவ பண்ண மாட்டா சில இடத்துல நானே முன்னாடி சொல்லுவேன் நாளைக்கு பிரசாதம் போடுறது வரலூராக போடுறது புடிவோதா தேசம் அந்த மாதிரி அது இருந்துனாக்க நாளைக்கு ஏகாசி வாழ்னா சுண்டலை போடுங்கோ ஏதாவது கேசரி மாதிரி போட்டுருங்கோ பத்து இல்லாமல் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றது சில பேர் இருக்கணும் சொல்லுவாங்க பிராரம்பம் மாதிரி ஆயிடும் பகவானுடைய பிரசாதம் தானே பிரசாதம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு பிரசாதத்தை வாழ்னான்னு சொன்னா தோஷம்னு சொல்லியிருக்காருன்னு இவனுக்கு ஏகாசி நல்ல பசி காட்டாலே ஒன்றும் சாப்பிடல கொண்டாயந்தா குடிவோதையம் தான் நான் வாழ்ன ஒரு கை பார்க்கறேன்னாக்க அது சரியில்லை அதாவது அன்னரூபமான பிரசாதத்தை ஏகாசி அன்னைக்கு ஸ்வீகரிக்க கூடாது அதோடு கூட இப்போ அமாவாசை அன்னைக்கு தனுமாசம் அமாவாசை வந்துடும் அப்போ நான் கார்த்தால் யாரோ நகரபஞ்சன் போயிட்டு வந்தேன் அவன் சுட்ட சுட்ட வெண்பொங்கல் போட்டு கொடுத்தேன் அப்படியே துணையில போட்டு வாங்கிட்டு வந்தேன் காற்றுக்கு பொங்கல் எடுத்துக்க வேண்டியதான் சுவாமி பிரசாதத்தை எடுக்க வேண்டியதான் அம்மாசா தர்ப்பணம்லாம் அனுப்புறோம் இவன் கார்த்தா அஞ்சு மணிக்கு நேவத்தியம் எடுத்து ஆறு மணிக்கு வந்து விட்டு சொல்லி அப்புறம் ஆறு மணிக்கு உதயம் கூட ஆகலை அப்புறம் தர்ப்பணத்துக்கு காலம் பின்னாடி மத்தியானி காலம்தான் பொங்கல சாப்பிட்டு விட்டு அப்புறமா அதான் தர்ப்பணம் பண்ணறத நல்லா பொங்கலை சாப்பிட்டு எங்க அப்பா சொல்லிருக்காரு நிறைஞ்ச வயதில் என்ன நினைச்சுக்கோப்பான்னு சொல்லிருக்காரு அப்படின்னு அம்மாவாசை இன்னைக்கு ஏற்கனவே மந்திரம் வாயில வரமாட்டேங்கிறது நிறைய வெண்பு நல்லா ஒரு ரெண்டு மூணு தோண்டையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு அப்புறம் உரிய பேரமாக மேலே மந்திரம் தொடமாட்டேங்கிறது வரமாட்டேங்கிறது எந்த பிரயோஜனம் சொல்லுங்க பித் தினங்கள்ல பித்திருக்கர்மாவுக்கு பிராதானியம் பகவத் பிரசாதம் பொங்கல் மட்டும் போவாங்க தரும மாச இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுற வாழ்க்கை தான் தெரியும் கார்த்தால ஆறு மணிக்கு பூஜை ஆயிடும் அப்புறம் அமாவாசைக்காக மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும் தர்ப்பணத்துக்காக நான் பூஜை பண்ணி ஆச்சனும் அதனால மறுபடியும் ஸ்நானம் பண்ணி அப்புறம் ஆத்தியானிகம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி அப்படிதான் பண்ணறது அப்ப ஞாபகம் இல்லாம சில சமயத்துல தீர்த்தம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கூடாது அந்த சுவாமி அபிஷேகம் பண்ண தீர்த்தம் கூட அது என்ன வரும் பாத சந்தனம் அவ்வளவுதான் இருக்க தீர்த்தம் தானே இருக்குது அந்த தீர்த்தத்தை அகாலமுத்துவரம் மந்திரத்தை சொல்லலாம் அகாலமுத்துவரம் ஒரு தீர்த்தத்தை எடுத்துக்கப்படாது தர்ப்பணம் இருக்கிற தர்பணம் பண்ண ஞாபகமா அந்த தீர்த்த வச்சு அப்புறமா எடுத்துக்கணும் அதுல பூஜை முடிஞ்ச கையோட காலத்தால் ஆறு மணிக்கு எடுத்துக்கிற மாதத்துல இதெல்லாம் இவ்வளவு சூக்மா சொல்லிருக்க அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விதி விலக்கு சாதத்தண்ணிக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் எடுத்துக்கலாம் பகவத் பிரசாதம் ஆனா நிக்கி அந்த நாள் முழுக்க எந்த பகவத் பிரசாதமா இருந்தாலும் அது அன்னரூபமா இருக்கணும்னு இல்லை அது சுண்டலோ சுஞ்சியோ வேற எதுவா இருந்தாலும் எந்த பிரசாதமா இருந்தாலும் மனசால நினை மாத பிராமணருக்கு ஒரு பிராமணரைக்கும் விஸ்வ தேவராக ஒரு பிராமணரைக்கும் வர்ணம் பண்ணி அவளுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை நாம சாப்பிட்றோம் கர்த்தாவா இருக்கக்கூடிய அப்புறம் தான் சாப்பிட்றோம் அவ சாப்பிச்சம் கேக்கணும் இஷ்டம் குடும்பத்திற்கு சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்லி அப்புறமா சாப்பிடணும் அப்படி இருக்கு அதனால அன்னைக்கு என்ன பண்ணுறது அன்னைக்கு போய் கோவில் பிரசாத் கொடுத்தா பகவான் பிரச்சாரமா போயிடாத பிரசாத்த வாங்கிக்கலாம் என்ன பண்றது அப்படின்னாக்க அதுக்காக தான் பெரியவா என்ன பண்ணுவா சாதத்தி வெளியே போறது இல்ல இங்கேயுமே போறது வெளியில போனாதானே தர்ம சங்கரம் கோவிலுக்கு இடம் நகரவே மாட்டா ஆத்தோடய கட்டியில் அப்படியே ஸ்நானம் பண்ணி புழிஞ்சிக்காம பரிகிணி தர்ப்பணம் பண்ணி அப்புறமா பகுதி மறுபடியும் பண்ணி மடி வஸ்திரம் கட்டிட்டு சந்தியான பண்ணும் இவ்வளவு உதயத்துக்குள்ள ஒரு நாலரை மணிக்கு ஆறு மணிக்குள்ள எல்லாம் ஆயிடும் தாராளமாக நூற்றி எட்டு காயத்திரி பண்ணி சந்தியானம் பண்ணி எல்லாம் அதன் பிராரம் செய்ய வித விளக்குகள் சுவாமி பிரசாத கழிக்கிறதுக்கு சில விதி விளக்குகள் இருக்கு அதை சுவாமிக்கு நேரடியா நேவே பிரசாதமா இருக்கணும் இப்ப பிரசாதம் போட்டு ஆயிரக்கணக்காக வச்சுருப்போம் பெரிய கோவில்கள் பண்ணியெல்லாம் போய் பாத்துக்க கடையில வச்சுருப்போம் போட்டு வச்சுருப்போம் அது ஒண்ணு சுவாமிக்கு ஒண்ணு நேவதிய முருகனுக்கு ஒண்ணு நேவதிய பஞ்சாமரம் வேண்டு பிரசாதம் வேண்டு பரவாயில்ல பழனி பஞ்சாமிரம் நல்லா இருக்கும் சொல்லி அது அது அது யாரு பண்றாங்களோ எப்படி பண்றாங்களோ சாப்பிடலாமா சாப்பிடலாம் இல்ல முருகனுக்கு அபிஷேகமோ நெவேதியமோ ஆயிடுதுன்னா பிரசாதமா அது கிரிக்கலாம் ஆச்சாரமா இருக்கிற வாழ்க்கையில அவன் ஓட்டல சாப்பிடறவங்க சாப்பிடலாம் அவனுக்கு என்ன இந்த பஞ்சாலருக்கு என்ன வர்ஜியம் வந்துடுச்சா அவருக்கு ஓட்டல சாப்பிடணும் பஞ்சாபத்த சாப்பிடலாம் எந்த கடையில் சாப்பிடலாம் ஆச்சாரமா இருக்குன்னு நினைக்கிறவன் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ண பிரசாதமா இருந்தா அப்படியே கிரகிக்க வேண்டியதுதான் அப்படி பகவானுடைய பிரசாதத்தை கிரகிக்காம போயிட்டா பகவத பிரசாரம் வரும் வெகிச்சா பாரதமிச்சார வந்துடும் அதனால இப்ப பரமேஸ்வருடைய சன்னிதிக்கே போக வேண்டாம் அம்பாள் சன்னிக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாலான் இன்னொரு காரணம் என்னன்னாக்க பரமேஸ்வரன் பிதா உலகத்துக்குதான் ஜெகதீஷன் அவன்கிட்ட போற பொழுது இவர் யுத்தத்துக்காக கவசம் பெரிய கிரீடம் எல்லாம் தரிச்சுட்டு போயிருக்காங்க பழைய காலத்து மெடிவல் ஆர்மர்லாம் மியூசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியாது இருக்காலும் தெரியும் அந்த காலத்தில் எப்படி யுத்தத்துக்கு தெரியல மறுகணமா இருக்கும் அந்த மாதிரி பெரிய ஒரு இரும்பாக்டிவ் இயர்லாம் இருக்கும் இது மாதிரி கவசங்கள்லாம் போட்டு அதெல்லாம் கவச்சத்தை அவுக்குறதுனால சுலபம் அகுக்க முடியாது அது கொஞ்சம் நாளை ஆகும் அரை ஆகும் எல்லாத்தையும் நட்டு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கைட்டு கேட்டு கைட்டுறதுக்கு நாடி ஆகும் அத்தனாடி இந்த செய்தியை சொல்லாமல் இருக்கிறதுக்கு மனசுல முருகனுக்குழந்தை கையில் கூட உற்சாகமாக இதுவே மார்க் குறைஞ்சிருக்கட்டும் ஒரு வாரந்திரா குழந்தைகளுக்கு யாபித்தரா அந்த குழந்தைகளை பெற்ற நினைச்சு இருக்கோம் ஆனா குழந்தைகளோட சாமர்த்தத்தை நம்மளால விருப்ப நாம ஏமாந்து அப்படி பேப்பர் கொடுத்துட்டாளா இருக்கும் ஒண்ணு பதிலையா இருக்காது ஏன்னா மார்க் அது என்ன ஆகும் ஒரே ஸ்கூல்ல ரெண்டு பேர் அண்ணா தண்ணி இருப்பான் பத்தி கோல் சொல்லி கொடுக்கலாமா இருக்கான் பத்தி இருக்கான்னு வராது இருக்கா அவன் இன்னைக்கு தெரியுமா தம்பி மார்க் சொல்லுவோம் அக்காவுக்கு மார்க் உடைச்சிருந்தா தங்க வந்து சொல்லுவேன் அவா வாக்கு மார்க் ஜாஸ்தியா இருந்தாத்தோட வந்து சொல்லி பாருங்க அந்த மாதிரி குழந்தை முருகன் பாலமுருகன் ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு சூர்ண பத்மாதிகளுக்கு எல்லாம் நிகரம் வரும்பொழுது இந்த கவச்சத்தை எல்லாம் கைட்டுறதுக்கு நாளி அத்தனை நாளை காத்துன்னு இருக்கிறதுக்கு மனசு இல்லை கவச்சத்தோட பரமேஸ்வரன் போனது மரியாதை குறைச்சலா இருக்கும் அதனால அம்மாட்ட எப்படி வேணால் போகலாம் அம்மாட்ட கொஞ்சம் சுவாதினம் எப்போதுமே அம்மாட்ட சுவாதினம் ஜாஸ்தி பல குடும்பங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பாவுக்கு குழந்தைகளை பற்றி கொடுத்த தகவலாம் துதி மதம் தான் எல்லா பல குடும்பங்களில் அப்படி தான் இருக்கு அம்மா மூலமாக தான் குழந்தைகளை பற்றி நியூஸ் வரணும் ஏன்னா என் அப்பாட்ட நீ சொல்லினு அம்மாட்ட போய் காதை கிடைக்கணும் அந்த குழந்தை அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதாவது வேணுங்கிற சாதகமாக அவர் நல்ல ஊரில் இருக்கிறோம் அவர் காசுக்கு போய் கொடுத்து சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி கைவிட்டு வாங்கி அப்புறம் டவுன் ஜாஸ்தி போய் ட்ரான்ஸ்மிட்டர் இது மாதிரி பல குடும்பங்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறேன் அவள்லாம் பேரண்ட்ஸே வந்து எங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி அம்மா அம்மா இருந்தாலும் உலகத்துக்கு முழுக்க எடுத்துட்டு தலப்பாக எடுத்து கையில் வச்சு ஒரு திருஷ்டம் சொல்றது கோவிலுக்கு போய் சுவாமி ஒரு நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு தர்சனம் பண்ணி ஆற்றுக்கு வந்து அப்புறம் போவார் அடுத்து அப்போ பேண்ட் ஷர்ட் போட்டுமெட் இல்லாம இருக்க மாட்டேன் போட்டு போன அங்க கோவில் வாசல் இறங்கின உடனே சிறப்பு கைட்டு வச்சுட்டு இந்த ஹெல்மெட் மாதிரி கைட்டு எடுத்துட்டு அங்க போய் வேஸ்ட்டி மாற்றோடு அப்படியே போய் தரிசனம் வச்சு அப்படியே போகிற போற மாதிரி தரிசனம் அதனால அபகிரு மூணாவது வரிசையா எடுத்துக்காட்டு மாதிரி உபேந்திரோ வாமன பிராம்சு உபேந்திரன் சொன்னா வாமனமூர்த்தியாக அவசரம் அர்த்தம் இந்த நாராயணம் ரெண்டு பேரும் சேர்ந்து மருமானோட மாமாவும் சேர்ந்து வந்தார் திருமால் மருகனோட முருகனோட சேர்ந்து மாமாவும் வர இந்திரன் மாமனார் இவர் மாமன் அவர் மாமனார் என்ன இந்திரனுடைய பொண்ணா இருக்கக்கூடிய தேவைய தேவசேனையை வளர்ப்பூர அம்பாள் பெருமாள் வரபொழுது தாம்பூரம் போட்டு வெற்றிகரமா வந்திருக்கான்னுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே என்ன பரிசு கொடுக்கறது அவள்கிட்ட வாக்கல் தாம்பூலம் தான் வருது அந்த தாம்பூலத்தை எடுத்து அப்படியே உமிழ்ந்து கொடுத்தாலாம் பிரசாரமாக அந்த தாம்பூலமானது சகசாஸ்திரங்களுடைய சாரம் தான் நீலகிரி சுர சொன்ன நீ வாக்க தாம்பூல போட்டுடாக்க கொஞ்சம் இப்படி சமைச்சிட்டு இருக்கலாம் அப்புறம் வெளியில துப்பனமே எங்க துப்பிட்டு ஒன்னு தேடுவியோனோ நீ தேடாதேமா நான் நீலகண்ட வாய தலந்து வச்சு காத்துருக்கேன் தம்பூலம் அகிலா கமபோதம் மாதர் மம ரத்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்ற தாம்பூலத்தை பிரசாதமாக தாம்பூரத்தை முருகனுக்கு கொடுத்தாலும் இல்ல ஒரு பெரிய சுவாரஸ்யம் நினைக்க அம்பாளுடைய தாம்பூலத்துக்கு அவ்வளவு பெருமை ஞான பண்டிதன் வந்தவன் யாரு ஞான பண்டிதன் ஞானஸ்கந்தம் அப்பாவுக்கே சுவாமி நிலையில போய் பிரணவசத்தை உபதேசம் பண்ண பிரபு அப்பேற்பட்ட பிரபுவுக்கு திவ்யமான ஞானத்து தாம்பூல பிரசாதத்தை அம்பாள் உமிழ்ந்து கொடுக்கையோட பக்தியோட முருகப்பெருமானும் அதே மாதிரி நாராயணனும் இந்திரனும் மூணு பேருமா சேர்ந்து கிரித்துக் கொண்டார்கள் விசாகேந்திரோபேந்திரி சசிவிச கற்பூர சகலாகா நல்ல பச்சக பூர்வம்லாம் போட்டு ஜம்முன்னு கமகமகமான வாசனையா இருக்குது அது கற்பூர கலாகூதலாக இல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒண்ணும் வெற்றிலைன்னு சொல்றோம் அத செல்லுமொழி எழுதினா எழுதுறோம் வெற்றிலை இத்து சொல்றது கலோக்கிய கொச்சேர எழுதுகிற போது இற்று வல்லினரா தான் போடணும் ரொம்ப பேருக்கு வல்லினரானே புரியல பெரிய ராசினராக சொல்ல வேண்டியதுக்கு அப்புறம் கரெக்டா சொல்லுவாங்க எழுவே தெரியாதுங்க தாய் பாஷையும் எழுத தெரியாது அப்படிங்கிறான் அது மாதிரி இருக்கப்பட தாய் பாஷை அவசியம் தெரியும் ஏதோ தமிழோ மலையாளமோ யாராருக்கு இந்த தாய் பாஷையோ அந்த தாய் பாஷை அவசியம் எழுத படிக்க பேச மூணும் தெரியணும் தாய் பாஷை தெரியாம இருக்கலாமோ வெற்றிலை எழுதுற போது வொ போட்டுது ஏன் அதுக்கு அப்படி வெற்றிலே பேருன்னு பெரிய வச வெரை கொடி ரொம்ப பேரு ஆற்று தண்ணி வீடு வச்சிருக்க வெற்ற கொடி போடுவாங்க ஆத்துல இருந்து வெற்ற படிச்சு டக்குன்னு ஆற்று வெற்ற தெரியும் கடையிலேருந்து வாழ்ந்து வாங்க பெருசா இருக்கும் அது பம்பாய் பக்கத்துல வெற்றலை பம்பாய் பான் ரொம்ப பெருசாவே இருக்கும் இது இந்த பக்கம் தஞ்சாவூர் வெற்றில வேற பம்பாய் பான்னு வேற அது பீடாக்குதான் சரியா வரும் பம்பாய் பான் இது தஞ்சாவூர் வெற்றம் இந்த பக்கத்துல வெற்றில போட்ட வாழ்க்கை தஞ்சாவூர் வெற்றில்தான் சரியா இருக்கும் அந்த சீவலும் சேர்த்து போட்டால்தான் அந்த சீவன் தஞ்சாவூர் தனி ஸ்பெஷலா அது சீவல் போட்டாலும் வெத்தலை சீவல் சொன்னாதான் அது பாந்தமா இருக்கும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மென்மையா இருக்கும் பம்பாய் கொஞ்சம் முரடா இருக்கும் அந்த பான் ஆற்ற வெத்தலை கொடி போட்டு ஆளுனா இன்னும் சின்னதா இருக்கும் ரொம்பவே சின்னதா இருக்கும் அது கொடி ஏன்னா அந்த கொடியில வரக்கூடிய அது வேற ஒண்ணும் கொடியில இளையத்தவரை வேற ஒண்ணும் வராது வெற்றி வெறும் இலையா வரப்ப வெற்றிலை வெற்றி இலையாக வரக்கூடிய வெற்றிலையானது முருகனுக்கு வெற்றி இலையாக மாறிடு ஒரே அடிக்க அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு பரிசாக வெற்றி இலையாக வெற்றிலைங்கிறது வெற்றி இலையாக மாத்திரம் இல்லாமல் வெற்றி இலையாகவும் சேர்ந்து மாறி அம்பாடு போது தலவத தாம்பூரக அம்பாளுடைய பிரசாதம் கிடைச்சா சகல ஜெயமும் கிடைக்கும்ங்கிறத இப்படி எடுத்துக்காட்டுல இதுக்கு மேல இன்னும் ரொம்ப ரசமான ஒரு ஸ்லோகம் விபஞ்சியாந்தி விவிதமபான பசுபே தயாரே வக்தசிரசா சாதுவச்சனே ததீயே மாது வர்ணிச்சார் அப்புறம் அந்த கண்டத்துலந்து அம்பாளுடைய கண்டத்துல இருந்து கிளம்பக்கூடிய குரலுடைய இனிமையை இந்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்துல விபஞ்சியா என்ற ஸ்லோகத்துல சொல்றேன் தெய்வங்கள் கைத வச்சிருந்திருக்கக்கூடிய